சத்குருஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணும் கோவிந்தா கோவிந்தா கோபிகா ஜீவனஸ்மரணும் கோவிந்தா கோவிந்தா நம்ம ருப்பிணி கல்யாணம் அந்த பற்றி ருப்பிணி கல்யாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் அதை விடுறதுக்கு மனசில்லைன்னு சொன்னேன் நேத்திக்கும் அதை வந்து மேலே தொடர்வோம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் கண்ணன் வந்து ஒரு தமாஷான ஒரு பாயிண்ட் எனக்கூட தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னதை பார்த்தோம் கண்ணனுக்கு உண்டான ரத்தம் யார் கண்ணன் வந்து பார்த்த சாரதி பார்த்தனுக்கு டிரைவராக இருக்கான் இந்த ஊர் பார்த்து கண்ணனுக்கு யார் ஒரு டிரைவர்னா தாருக்கன் அவனுடைய குதிரைகள் நாலு குதிரைகள் அவனுடைய ரத்தத்திற்கும் அதனுடைய பேர் வேறு சொன்னோம் சைபியம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலகணும் இதை வந்து ஒருத்தர் கேட்டார் அது விசேஷமாக கண்ணனுடைய ரத்தத்திலுடைய பூட்டப்பட்ட குதிரைகளுடைய பேர் சொல்லும் பாகவதப்படுத்தினா சொல்லும் தான் சரி இப்போ அவனுக்கு விட்ட இடத்துல பார்ப்போம் அப்போ பகவான் சொன்னார் அந்த பிராமண்கிட்ட எனக்கும் ருக்மணியிட்ட ஒரு பிரியம் உண்டு அவள்கிட்ட மனசை செலுத்தியதுனால ராத்திரியில் தூங்குறதே இல்லை ருக்மிணி ருக்மி அதான் அண்ணன் ருக்மி அண்ணன் ருக்மிணியுடைய அண்ணன் அண்ணா அவன் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய துவேஷத்தால் என்னுடைய விவாகம் தடுக்கப்பட்டது நிறுத்தப்பட்டதுன்னு தெரியும் ஆமாம் ஏற்கனவே அவருடைய தகப்பராக அப்படி தான் சொன்னார் எல்லா பந்துக்களும் கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார் அவன் தான் சொல்லிட்டான் அந்த சபையில் இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு விஷுபாலனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் மேல யுத்தத்துல வந்து துஷ்டர்களான ராஜாக்களை முடித்து என்னையே கணவனாக அடைய வேண்டிய அப்படி நினைத்து நிற்கக்கூடிய எந்த ஒரு அனவத்தியாங்கி தோஷம் ஒரு அங்கங்களை கொண்ட அப்படிப்பட்ட ருக்மிணிய அரணிக்கட்டையிலிருந்து அக்னி சிக்கையை மாதிரி கொண்டு வருவேன் கண்டிப்பாக கொண்டு வருவேன் அவனே வந்து ஒன்னா எஜ்ய யஜோப விஷ்ணுவன் சொல்லப்பட்ட ஆளாச்சு யஜ்யோப விஷ் விஷ்ணுவன் அவரே அந்த வராகவதரத்தில் சமஸ்தயங்களும் சமஸ்தயங்களும் சமஸ்தைகளும் சமஸ்தம்மந்தப்பட்ட எல்லாமே விஷ்ணு ரூபம் சொல்லதில்லையே அப்படிப்பட்டவர் அதனால் மதுங்கிற ராகதனை கொன்ன அப்படிப்பட்ட மதுசூதனான கிருஷ்ணன் ருக்மணியோட விவாகம் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரம் தெரிந்து கொண்டு தாருகா சீக்கிர ரத்தா கூட்டு தாருக்கான்னு கூப்பிட்டார் அவனுடைய டிரைவர் சாரதி ரத் தேர ஓட்டி அவன் தேர் தேரை சீக்கிரம் போட்டுன்னு சொல் சொன்ன உடனே பூட்டட்டும் சொன்ன உடனே அப்படியே ஒரு ஆர்டர் பிறப்பித்தான் ஒரு ஆணையை பிறப்பித்தான் அந்த சாரதியும் சைபியம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலஹாக்கும் சொல்லப்பட்ட பேர் கொண்ட அந்த நல் நன்றாக இருக்கக்கூடிய நாலு குதிரைகளால் பூட்டப்பட்ட தேரை கொண்டு வந்து அப்படி கை கொண்டு வந்து அப்படி நிறுத்தி கைகூப்பின்னு அஞ்சலி அகத்தம் வந்து அடுத்தது விவரமாக பார்ப்போம் இப்படி ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துல ருக்மணியை வந்து கடத்தி கொண்டு வருது கவர்ந்து கொண்டு வரதை பத்தி அந்த சுக பிரம்மிகள் அதுல என்னன்னா சுகர் சொல்றார் விதர்ப ராஜகுமாரியான ருக்மணியினுடைய இந்த சந்தேகம் அதை கேட்ட எது நந்தன் எது குமாரன் எது கும எது வம்சத்தில் இருந்தக்கூடிய திலகமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த பிராமணனுடைய கைகளை பிடிச்சி ரெண்டு கையால் பிடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாணிகிரகணம் அந்த குருவோட ஆயிடுத்து குரு குருஸ்தானத்தை தான் பார்த்தோம் குருஸ்தானத்தில் ஆகிடுத்து பிராமணனுக்கு பாணிகிரணம் ஆகிடுத்து அதுக்கப்புறம் தான் ருக்மிணி பாணிகிரகணம் அப்போ சிரிச்சுட்டே பேச ஆரம்பித்தேன் பகவான் சொன்னார் நானும் அப்படியே தான் அவள்கிட்ட ஒரு மனசை கொடுத்ததுனால பறி கொடுத்ததுனால அவள்கிட்ட ஒரு பிரியம் ஸ்னேகத்தை வைத்ததுனால ராத்திரியில் தூங்குறதே இல்லை கொண்ட வெறுப்பாள ருக்மி எங்களுடைய திருமணத்தை நிறுத்திவிட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கெட்டவர்களான அந்த கெட்டவர்கள் துட்டவர்கள் அதர்மிஷ்டர்களான அந்த ராட்சதர்கள் யுத்தத்தில் ஜெயித்தும் அந்த ராட்சசர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ராட்சச குணம் கொண்ட அந்த ராஜாக்களையில ராட்சச குணம் கொண்ட அந்த ராஜாக்களையிலாம் போரில் ஜெயித்தும் அதை யுத்த பூமியில் ஜெயித்து அரணிய கடன் கடைஞ்சி எப்படி நெருப்பு எடுத்துன்னு வரும்மோ அரணியை கடையிறோம் கடைஞ்சி நெருப்பு எடுத்துன்னு வரும் அப்படியே என்னையே ஒரு தலைவனாக கணவனாக பத்தியாக நம்பி இருக்கக்கூடிய எந்த ஒரு குறைவில்லாத அந்த ருக்மணியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் சுக்கர் சொல்றார் இப்படியும் மதுங்கிற ராட்சசனை கொன்று முடித்த கண்ணன் கிருஷ்ணன் அந்த ருக்மணியினுடைய அந்த கல்யாண லக்னம் அந்த நாளைக்கு ராத்திரி அப்படிங்கிற தெரிஞ்ச சாரதியான தாருகனை கூப்பிட்டு தாருகா ரத்தத்தை போட்டு ரத்தத்தை சேர்த்து அப்படின்னு சொன்னார் அப்போ உடனே தேரோட்டியும் அந்த ரதத்தை வந்து சித்தம் பண்ணி சைபியம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலாகம் சொல்லப்பட்ட இதெல்லாம் அந்த குதிரைகளுக்கு வந்தான்னா பேர் பேர் அதனுடைய நாமதேயம் அந்த அப்படிப்பட்ட குதிரைகளை பூட்டின ரதத்தை கொண்டு வந்து முள்ளால் நிறுத்தி கைகோப்பி ஒண்ணம் அந்த ஒரு அஞ்சலிகரத்தை வந்து அவருடைய ஆக்கியை எதிர்பார்த்து இருந்தார் அந்த தேரோட்டி மேலே ஆருக்கிய செந்தனம் ஆருக்ய சந்தனம் <Sý> <Sý> சௌரிஜிய தூர்ணை ஆனராத்திரேண விதானகமருக்கிய சந்தன சௌரிஜூகை ஆனா விதர் ராஜாக்கினேவசம் கதுபா கனியம் தாசிய கர்மா அக்கயத்துக்குண்டிபதி புத்தவசம் கத லுப்பி சுவம் கனாம் தாசியன் கர்மையம் சித்த रत्या रत्या पुरं ோ சமலம் புரம் சமட்டம்சி மாகார்பித்தஜபா தோரங்க சலையை விரஜோ அம்பரூஷ்டம் ஸ்ரீபுருஷை சீமத்து அகருதூபை அகருதூபை சிற்கந்த மாலியபை விரோ அம்பரபூஷை துஷம் ஸ்ரீபுருஷை சீ துஷ் ஸ்ரீபுருடை சீமே கிரகை அகருதூபி பித்திருந்தேவா சமிய விதிவனோஜி யும் வாச்சம சங்கம் பித்திருவா சமிய விம் விதிவன்ஜி யம் வாச்சமசமம் சுஸ் சுரீம் கனியம் கத்தகம ஆக்தம் சுகயுமே பூஷித்தம் பூஷணோத்தமி பித்தன் தேவான் சமிய விதிவன் நோஜயித்த யாச்சமாம் சுஸ்நாத்தம் சுரத்திம் கனியம் கிருத்தமாம் அகத்தம் சுகயுமே அகத்தம் சுகயுமே பூஷித்தூஷோத்தமி பதாவதுலோக்கம் ஆரேன் பதினொன்று மருணி பாருகியம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் ஆருகிய சந்தனம் சௌரி ட்விஜம் ஆரோப்பிய ஆனர்தே விபானமத் ஆருகிய சந்தனம் ஆருக்கிய சந்தன சௌரிஜியூர்ன ஆனா விதர்மமயப்பிஷு பாலயா கமாண அக்கிய புத்தஸ்னேசிசுலயம் கனியா கர்மா कार्यम संशिक्त मग्यारत चिध्वजा चित्रधजपतालंकत पुरं संशिक्त मग्यार चतुष्पथम சித்திரஜபா தோரணை சமலங்க சலையை விரோம்பரூம் ஸ்ரீபுருஷை சீமத்தை கிரகை அகருதூபை சலையை விரஜோம்பரூஷம்ஷை சீமத்தை கிரகம் அகருதூபை பித்திருந்தேவா சமய விம் விதிவன் நூபோஜயி யணம் பித்திரும் மங்களம் சுதத்தனத்துக்கமமாத்தூஷித்தம் பூஷணோத்தமதி கனியம் கிருத்த கௌத்து கமங்களாம் ஹதாம் சுக யுக்மேன பூஷிதாம் பூஷணோத்தமி ஆறுலேருந்து பதினொன்னு அர்த்தம் பார்ப்போம் சொல்கிறார் சுக பிரம்மரிஷிகள் ஐம்பத்தி மூணாவது தியாயம் கிருஷ்ணன் வந்து உடனே ஒரு ஆர்டர் போட்ட உடனே அந்த தாரக் தாருக்கனான சாரதி அவன் தேவ இல்லையா எல்லாம் தெரியும் என்ன பண்ணணும்னா உடனே கரெக்டாக அந்த சைபிய மேக சொல்லப்பட்ட அந்த குதிரைகள் சைபியம் சுக்ரீவன் மேகபூஷ்பம் பலாக நாலு குதிரைகளை பூட்டி அழகாக அப்படி கொண்டு வந்து கரெக்டாக வந்து நிறுத்தினோம் அப்போ கிருஷ்ணனும் தேரில் தான் ஏறினார் உடனே செய்து கொண்டு வந்த பிராமணர் பண்ணுமே பிராமணன் ஏற்றி விட்டார் சீக்கிரமாக ஆமாம் அவர் முதல்ல அவருக்கு தான் மரியாதை பண்ணணும் அப்போ குருவாச்சு அதாவது தாத்யமாக குரு அப்புறம் நமக்கு செய்தி கொண்டு கொடுத்துருக்கார் அவர் விடுவோம்மா அதுவும் பிரம்மணி தேவன் வேறு அதனால் பிரம் பிராமணனை முதல் ஏற்றி விட்டுட்டு கிறிஸ்தானு ஏறிட்டு சீக்கிரமாக போகக்கூடிய குதிரைகளால் ஒரு ராத்திரியை ஆனர்த்த தேசத்துலேருந்து விதர்பேசம் போனார் அதான் அதாவது ஆனர்த்த தேசம்னு சொல்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த சௌராஷ்டிர தேசம் அங்கே இருக்க நிர்மாணம் பட்டது அந்த இடத்துலேருந்து சொல்லப்பட்ட இந்த நாக்பூர் நாகபுரி நாக்பூர் அந்த இடத்துக்கு வந்தார் ஒரே நேரத்தில் எப்படி வந்து அவ்வளவுதான் கண்ணன் அவர்தான் பகவான் அவர் இது தெய்வீகமான ரத்தம் தெய்வீகமான குதிரைகள் குண்டைய தேசத்துக்கு அதிபதியான அந்த பீஷ்பு ராஜனும் புத்திர ஸ்நேகம் அந்த ரு ருமிி வந்து தன்னுடைய மூத்த புள்ள அவன்கிட்ட சண்டை போட முடியாது அவன்கிட்ட ஒன்றும் இது விரோதம் பாராட்ட முடியாது அதனால் புத்திர ஸ்னேகத்துக்கு வசப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் தன்னுடைய பெண்ணை ருக்மிணிக்கு சுச்சுபாரணை கொடுக்க போகிறதாக நினச்சிட்டு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்தார் செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் என்ன முதல்ல பூர்வங்கள்லாம் பண்ணுவார்கள் இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டார் அவர் அந்த பட்டினம் அந்த குண்டினப்புறம் அந்த பட்டினத்துக்கு அப்படியே அழகாக அலங்காரம் பண்ணிருக்காள் வீதிகள்லாம் ஜலத்தை கொட்டி நினைத்திருக்கார்கள் தெருக்கள்லாம் நான்கு வழி கொண்டவர்களாக இருக்கு நானா வர்ணங்களை கொண்ட பலவிதமான கலர்ஃபுல்லாக பலவிதமான வண்ணங்களோட வர்ணங்களோட கலர்ஃபுல்லாக குடிகளாலையும் தோரணங்களாலையும் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு கல்யாணம் இல்லையா அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு மாலை சந்தனம் புஷ்பம் அணிந்தவர்களும் எந்த ஒரு குறை இல்லாத அதாவது தோஷம் இல்லாத வஸ்திரங்களை தரித்து கொண்டு அலங்காரம் பண்ணிக்கொண்டு அதாவது ஃப்ரெஷ்ஷர் புது புது பட்டு வஸ்திரங்களை பட்டு வஸ்திரங்களால் அலங்காரம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ புருஷர்களாலையும் அகில் கட்டைகளால் தூபம் போட்டால் எப்படி இருக்கும் நல்ல வாசனை வரும் இல்லையா அப்படி அகில் கட்டையால் போடப்பட்ட தூபத்தை கொண்ட பல ஸ்ரீ நிறைஞ்ச செல்வம் நிறைஞ்ச மாளிகைகளையும் நிறைஞ்சராக செய்தார் ஏற அதனே பித்திருக்களையும் தேவர்களையும் முறைப்படி பூஜை பண்ண அதாவது குலதெய்வம் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் பித்துகளை உத்தேசி பற்றி நாந்தி ஸ்ராதனம் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அப்போது முறைப்படி பூஜை பண்ணி நியாயப்பிரகாரம் பிராமணர்களை வந்து போஜனை பண்ணி வச்சு அவர்களுக்கு ம செய்து வைத்தார் மங்களஸ்தானம் பண்ண வச்சு தன்னுடைய பெண்ணை அழகான பற்களோட கொண்டவளும் அழகான முகம் கொண்டவளும் அப்படி விவாகத்தை கொண்டான பிரதிசர பத்தரம்னு சொல்வார்கள் அதாவது காப்பு கட்டுறது அப்படி ம பிரிசர மங்களத்தை கொண்டவளான அந்த ருப்பணி தாயாரை புதுசாக ரெண்டு வத்திரங்களை கொடுத்தோம் எல்லாம் பட்டு வத்திரம் ரெண்டு வத்திரங்கள் கொடுத்தும் சிறந்த ஆபரணங்களை அலங்காரம் பண்ணி அப்படியும் தன்னுடைய புத்திரி கன்னியை பெண்ணை உத்தேசித்து மங்கள வாசனம் செய்துவித்தார் சொத்தி வாசனம்லாம் பண்ணி பிராமணர்களால் ஒரு சொத்தி வாசனம் பண்ணப்பட்டு செய்வித்தார் விவரமாக பார்ப்போம் அப்படி ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணன் வந்து பகவானை என்ன பண்ணார் தாருக்கா ரத்தத்தை பூட்டின உடனே முதல்ல பிராமணன் ஏற்றி விட்டார் ஏற்றி விட்டுண்டு அப்புறம் பிராமணன் ஏ ஏற்றி விட்டுன்னு தானும் குதிரைகள் வந்து வேகமாக போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது அதுக்கு வந்து சக்தியை கொடுத்து ஒரே ராத்திரி அந்த ஆனர்த்த தேசங்கிறதுலேருந்து குண்டினபுரத்துக்கு வந்தார் அந்த விதர்பேசத்துக்கு வந்தார் ஆனர்த்த தேசந்தான் அந்த ரேவத்தின்னு சொல்லப்பட்ட பெண் இருக்கையா அவருடைய தகப்பனார் அவர் தானே நிர்வாணம் பண்ணது அதுக்கப்புறம் மாறிப்பொடுத்து அதாவது பலராமனுடைய மாமனார் இடம் அந்த சௌராட்டிரம் அந்த இடத்துலேருந்து நாக்பூர்ன்னு சொல்லப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய நாக்பூரான விதர்ப தேசத்துக்கு குண்டினபுரம் அங்கே தான் இருக்குது வந்து சேர்ந்தார் அப்படிப்பட்ட குண்டிய தேசத்தினுடைய ராஜாவான பீஷ்புக மகாராஜா பீஷ்புக தன்னுடைய புத்திரன் நாலு அஞ்சு புஸ்தங்கள் புத்திரங்கள் இல்லையா அந்த ருக்மி மூத்தவன் அவன்கிட்ட வம்பு பண்ண முடியாது அவன்கிட்ட எதிர்த்து பேச முடியல அவனுக்கு வந்து அந்த புத்திர வாத்சல்யம் மேலே இருக்குது கொண்ட அந்த பிரியத்தால் பெண்ணான தன்னுடைய பெண்ணான ருக்மிணியை அந்த சுசுபாலனுக்கு கொடுப்பதற்காக என்ன கல்யாணத்துக்கு உண்டான பூர்வாங்க கர்மாக்கள் சடங்குகள் பூர்வாங்க சடங்குலாம் அதெல்லாம் அவரை செஞ்சார் அவன் பூர்வாங்கல்லாம் உண்டு இல்லையே முதல் நாள் நாந்தி சார்ந்த முன்னுவார்கள் பல விஷயங்கள்லாம் உண்டும் அதெல்லாம் முன்னுவார்கள் ரத்தங்கள்லாம் உண்டு இல்லை உண்டு அப்படி ந அந்த நகரத்தினுடைய வீதிகளும் நாள் சந்ததிகளும் நல்லா பெருக்கி விட்டு குப்பையெல்லாம் நல்லா ஜலம் தெளித்து அப்படி வீதிகளில் அந்த ரத்தம் போகிற அளவில் ரொம்ப டிப்டாப் கண்டிஷனில் அப்படி வித்தியாப்பில் இருந்தது அப்போ ப பரமசுத்தம் பண்ணப்பட்ட வீதிகள் கொண்டு இருந்தது நார் சந்திகள் இருந்தது பலவிதமான கொடிகளும் தோரணங்களும் கட்டி அழகாக செய்யப்பட்டன அப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகபுரி குண்டினபுரம் அதில் இருக்கக்கூடிய புருஷர்களும் பெண்களும் ஆபரணங்களையும் பூமாளைகளையும் நினைத்துக்கொண்டு நல்ல சென்ட் அடித்து நடத்தும் நல்ல சந்தனங்கள் புசி நல்ல சுத்தமான வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு தங்களுடைய செல்வ செரிப்பு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள் வாசத்தலங்களுக்கு அவரெல்லாம் போனார்கள் அதில் வந்து அகில் தூபம் அகில் கட்டையார தூபத்தை போட்டு அப்படி மனமணக்கிறது நறுவணக்கம் செய்திருந்தார் அப்போ ராஜனே அப்படின்னு பீ இவரை அந்த பரீட்சையை கூப்பிட்டு சொல்கிறார் பீஷ்பக அந்த தன்னுடைய மூதாரையர்கள் அதான் பித்திருக்கள் தேவர்களும் அதாவது குலதெய்வங்கள் அவள்லாம் முறைப்பட்டு முறை பிரகாரம் முறை முறைப்படி அவர்களை வந்து ஆராதனை பண்ணி நாந்தீஸ்வரார்த்தம் இப்படியெல்லாம் இருக்குது குலதெய்வ பூஜையெல்லாம் இருக்குது அப்படி பிராமணர்ல முறைப்படி அவர்களுக்கு வந்து போஜனம் பண்ணி வைத்து அவளை சந்தோஷப்படுத்தி மணப்பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த சொத்தி வாஜனம் சொல்லி மங்கள நல்வாழ்த்துக்கள் சொன்னார்கள் அப்படி அழகாக இருக்கக்கூடிய முத்து பல் மாதிரி இருக்கவர்களுடைய தந்த இதெல்லாம் பங்க்தி அழகான முகம் அப்படி கொண்ட அப்படி கல்யாணத்துக்கு தயாராக இருக்க வேண்டிய அந்த பெண்ணான குணிக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி அந்த திருமண மங்கள காப்பு அதான் மங்கள பிரதிசர பத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படி மங்கள காப்பெல்லாம் கட்டி ரெண்டு புதுசான பட்டு வஸ்திரங்களெல்லாம் கொடுத்து அவளுக்கு தரிக்க செய்து நல்ல சிறந்த நகைகளை பூட்டி அலங்காரம் பண்ணார்கள் மேலே பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் चक्रु सामजुग यजु यजुमंत्रे वा दिजोत्तम यजोत्तमा चक्रहो सामर्ग चक्रो सामग यजुर्मंत्र वध्क्षा दिजोत्तमाथर्वितई जुगवशात चक्रु सामयजुर्मंत्र वध्वाक्षा दिजोत्तमाथर्वितई युगवशात हिण्य रूप्य वासी तिला चुनमिश्रिताध्यनोच्च विप्रेभ्यों राज विधिवधरहां चेदिपतो கிரணியூப்பிச்சுடமிச்ச விேபராஜா விதிவாம்பரம் சேதிபோரா தமகோஷை கார மந்தி காரியமாச மந்தீசமோச்சம் சேதிப்பமகோஷாஸ் சுத வை காரயாமச மந்திரக்கு சர்வமே உதயோச்சிதம் சர்வமி உதயோச்சிதம் அபியுதயோச்சிதம் சர்வமி அபியுதயோ சர்வம் அபியுதயோச்சிதம் அபியுதயோச்சிதம் வே விவாகமங்கலத்துக்கு உண்டானது அபியுதயம் விவகமங்கலத்து உண்டானது அப்படி சொன்னார் மரச்சுமிஹேஜக மரச்சுமிகே கஜானீகை சந்தனகே ஹேமமாலிபிகே पत्यवसंक सैन्य पुंडिनम यजों मदचुर्भि गजानीकंदनीम पत्यवसंक सैन्य पीतनी पत्यवसंकुले सैन्यपरी कुंडिनम यजों सभी विदर्भाधिपति सच्च भी पूज्य च निवेशयाम स मुझ कलतावेश விதர்பதி தம்பை விதர்பதி சமிய அபிபூஜ்வேசியமத கல்பித்தன்யேசனே பதினாலாவது ஸ்லோகம் பன்னெண்டுலிருந்து பதினாலு மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் பன்னெண்டுலிருந்து சக்கிரோ சமிஜுமந்திரை வத்வா ராம் டிஜோத்தமாக पुरोहिता अथर्भवी वै जुग्रहशाते चक्रु सामग्यजुर्मंत्रे वध्आ रक्षा द्विजोत्तम पुरोहित अथर्वी वै जुग्रहशाते हिण्यूप्यलां चुढ़ता பிரூச்ச விே ராஜா விதிவாம்பரூப்பாசி திம்ச்சுஷ்டித்தன் பிரேச்ச விே விதிவாம்பரம் சேதிபதி தமகோஷ காரியமசிரி உதயோச்சி சேதிபதி தமகோஷாசுயை காரமசிரி அபுதோச்சி சுவப்புதோச்சி சுவம் அபியுதோச்சி மரச்சுக்கை சந்தன பத்தஸ் சங்குலே சைன பரிதிலமி மதச்சு மதச்சுக்கை மதச்சுக்கை சந்தன சந்தன சந்தன மரச்சுக்கை சந்தன பத்தஸ் சங்குலே சைன பத்திய சங்குலசை இன்னை பரித குண்டியோ தம்பை விதர்பதி சமியேத் அபிபூஜையம முத கல்பிதன்யே தம்பை விதர்பதி சமியேத் அபிபூஜ் நேசையம முத கல்பிதான்யே பதினாறாவது ஸ்லோகம் பன்னெண்டில் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிரமஷிகள் அப்படி பிராமணசிரேஷ்டர்கள் சாமவேர மந்திரங்களாலும் ருக்வேர மந்திரங்களாலும் யஜுர்வேர மந்திரங்களாலும் கன் அந்த கன்யாய்க்கு கல்யாண பண்ணுக்கு ரக்ஷாபந்தனம் செய்தார்கள் அத்தரவண வேதம் தெரிந்த புரோகிதனும் அத்தரவண வேதம் தெரிந்த புரோகிதனும் பிரதிகூலமான கிரகங்களுடைய சாந்திக்காக ஹோமம் செய்தார் அப்போ இங்கேயும் எல்லாம் கரெக்டாக பண்ணுறது காமிக்கப்படுது அதாவது கிரக பிரீத்தலாம் பண்ணுவார் இல்லையா நமகிரக பிரீத்தி அப்படிலாம் பண்ணார்கள் விதி தெரிந்தவர்களில் சிறந்தவரான அந்த ராஜா ஆமாம் அந்த ருக்மணியினுடைய தகப்பனார் அதாவது குண்டினை பற்றி விரப்பினார் அவர் வந்து பிராமணர்களுக்கு ஸ்வர்ணம் வெள்ளி வஸ்திரம் இதைகளால் எல்லாம் கொடுத்தும் சக்கரை கலந்த எள்ளையும் பசுக்களையும் தானம் பண்ணார் இதெல்லாம் தானம் இப்படி சேரி தேசத்து ராஜாவான தமகோஷ மகாராஜாவனும் அவனுடைய புத்தன் சிசுபாலனுக்கும் அதே மாதிரி அவனுக்கு தானே மணமகன் சொல்லியிருக்காரு அவரும் அங்கேயும் அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த விவாகத்திற்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் அதாவது பூர்வாங்க காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணார் பூர்வாங்க காரியங்கள் அவர் பண்ணார் அந்த சேதிபதி ராஜாவான தமகோஷ மகாராஜா அந்த இவனுக்கு சிசுபாரனுக்காக பண்ணார் மதத்தை வந்து மத ஜலம் பெருக்கூடிய அளவில் இருக்கூடிய யானை படைகளாலும் ரதங்களாலும் தங்க மாலைகள்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காலாட் படைகளாலும் குதிரைகளாலும் நிறைஞ்ச சேனையோடு சூழப்பட்டவனாக சிசுபாலன் வந்து குண்டின பட்டத்திற்கும் வந்து சேர்ந்தாங்க வந்து சேர்ந்தான் அதான் இதாக எடுத்து பூர்வா பூர்வாங்க இதெல்லாம் எடுத்து வந்து சேர்ந்தான் யாத்திராதானலாம் கொடுத்தப்படலாம் அப்போது விதர்ப தேசத்தினுடைய அதிபதியான பீஷ்பகனும் விதர்ப தேசத்தை அதிபதியான பீஷ்பகனும் அவனை சந்தோஷத்தோடு எதிர்க்கு கொண்டு அழைத்து மரியாதை பண்ணி வர வரணக்குன்னு சித்தம் பண்ணப்பட்ட வேறொரு மாளிகையில் செய்தார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாற்போம்